நூறு தடவை கூறினால் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு உண்டு அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரை விட்டும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் அந்நாளில் மாலை வரை விட்டு அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அவரை விட அதிகமான விட மிகச் சிறந்த ஒன்றை கொண்டு வந்தவராக இருக்க மாட்டார் என்று நபிசல்லு அலிஹல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் சுபஹான் அல்லாஹி என்று ஒரு நாளில் நூறு தடவை கூறினால் அவரின் குற்றங்கள் கடன் உரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் நபி முஸ்லிம் என்றுக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் எவரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உண்டு அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனே அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனும்